வணக்கம் நண்பர்களே நற்றினை நேரிப்பட்டிருக்கதை செல்லும் நீதிப்பகுதி இருநூற்றி ஐம்பதை வழங்குவது சென்னை அரவிந்த் டம்பிளர் கணித்தது போலேயே வால்டமோட் மாய உலகத்தார் எதையதையெல்லாம் மிகவும் புனிதமான புதையலாக கருதுகிறார்களோ அந்த புதையல் பொருட்களையே தேடி தேடி திருடி வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆன்மாவின் துண்டுகளை வைத்திருக்கிறான் ஏற்கனவே ஒரு லாக்கெட் உள்ள வச்சதை பார்த்தோம் ஒரு கப் கபிள் பஃபோட புனித சின்னமான கப் ஒரு மாய அருமையான அழகான வைர வைடூரிய கோப்பைக்குள் தன்னோட இன்னொரு ஆன்மா வச்சிருக்கான் அதே மாதிரி ரேவன்கிழாவோட புனித சின்னத்துல ஒன்று இருக்கும் ஹாரி கணிச்சு ரேவன்கிழாவோட ரூம்க்கு வந்திருக்கான் அவளோட மிக புனிதமான சின்னமா மக்கள் மதிக்கிறது அந்த தொலைந்து போன கிரீடம் த லாஸ்ட் டைட்டம் அது எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ரேவன்கிழா குள் ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சு அந்த சிலைக்குள்ள சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிற மார்பிள் சிலையான ரேவன்கிழா மேலே ஏற வரான் அந்த சிலை மிகவும் உயரமாக இருக்குது அது மேலே ஏறி தலைக்கு மிளக்க இருக்கிற கீழத்தை நேராக பார்க்கலான்னு வந்து ஏற முயற்சி பண்ணுறான் அந்த சிலையோட முகம் வழக்கம் போலேயே அவனை பார்த்த அப்படியே மெல்லிய புன்னகையை பூத்து அடி அது அவனை பார்த்து அன்பால புன்னகைக்குதா இல்லை ஏழ ஏழனத்தோட புன்னகைக்குதான்னு தெரியல செல்வத்தை தேடி தேடி வந்து இந்த மாதிரி மயங்கிறவங்க எல்லாம் தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்கன்னு கிண்டலா புன்னையைக்குதான் ஹாரிக்கும் தோணுது இருந்தாலும் தன்னோட கடமையில கொஞ்சம் வலுவாத ஹேரி அது மேலே ஏறி அந்த கிரீடத்துல தான் எழுதியிருக்கு இந்த கிரீடத்தை நான் அங்கேயும் இதே மாதிரி ஒரு அமைப்பை பார்த்துருக்கேனே விட் பியாண்ட் மெஷர் இஸ் த மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் எல்லையற்ற அறிவே மனிதனின் அழிவற்ற செல்வம் எல்லையற்று அறிவீனம் பின்னாடி ஒரு குரல் ஹேரி ஹவுசும் அந்த ஷாக்குல அப்படியே செல்லிடம் தறி தவறி கீழே விழுந்துட்டான் டக்கு நெஞ்சு மந்திரக்கோளை எடுக்கிறான் மந்திரக்கோளை எடுக்கிறதுக்குள்ள வந்த அலெக்டோ ஆமிக்கசோட தங்கச்சி ஸ்ட்ரெயிட்டா முத வேலையா இடது கையில இருக்கிற ஸ்லீவ்ஸை தூக்கி தந்தோட டார்க் மார்க் மேல விரலை வச்சுட்டா ோட பயங்கரமான தழும்பு தீ பிழம்பா எரிகிற மாதிரி அவனால் வழி தாங்க முடியல அவ திடீர்னு ஒரு மலை உச்சிட நிற்கிறான் கீழே கடல் அப்படியே ஓடிக்கிட்டு இந்த இடம் மூணாவது ஆர்கோக்ஸ்க்காக டம்பிளர் கூட போய் இந்த ஹார்கோட் சுட்டு டிசாபரேட் ஆனவனை நின்ன அதே மலை அங்கிருந்து இறங்கி அந்த கோகைக்குள்ள போய் அந்த குளத்துக்குள்ள போய் எடுத்தோமே அங்க நிற்கிறான் அப்படின்னு ஹாரிக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க நான் எதிர்பார்த்த அதே இடத்துல அந்த நாய் போய் மாட்டிக்கிட்டான் இனிமேல் அவனால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வாழ்கிட்ட மட்டும் சந்தோஷமா அந்த மலையில இறங்குறாரு அவன் எதிர்பார்த்த இடமா அப்ப இங்கதான் அது இருக்கு அவனோட பாவத்துண்டு இங்கதான் இருக்கு எங்க இருக்கு முளை இவ்வளவு சமாளிக்கணும்னு நொடி புழுதுற முடிய பண்ணி மந்திரக்கோளை எடுக்கிறான் ஆனா அதுக்குள்ளயே அலக்டோ கீழ சரிஞ்சு விடுறான் இவ்வளவு நாள கிளாஸ்லதான் ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு பார்த்திருக்கேன் இப்பதான் டைம் நேரடியா பிராக்டிக்கலா ஸ்டன் பண்ணி கீழே தடுக்க விழ வச்சுட்டேன் அப்படின்னு சத்தமா பேசுறான் அவ விழுந்த வேகத்துல சுத்தி இருக்கிற கடிகாரம் செவரெல்லாம் அதிருது அந்த அதிர்ச்சியில உழுந்த வேகத்துல கனமான உழுந்த வேகத்துல உள்ளிருந்து எல்லாரும் எஞ்சி ஓடி வராங்க என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு எல்லா பசங்களும் ஓடி வராங்க வெளியே வந்துடனே நடந்த காட்சியை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடல உறைஞ்சு நிக்கிறாங்க என்னாச்சு இவ என் யார தாக்குவாலோ ஏன்னா சும்மாவே அவங்கள சும்மா அடிச்சு அடிச்சு குடும்பம் படுத்தியிருந்தவ கீழே விழுந்தவ என்ச்சா என்ன ஆகுமோன்னு பாக்குறாங்க அவ உடம்புல கொஞ்சம் கூட அசைவே இல்லை ஒரு ஃபஸ்ட் இயர் பையன் வந்து லேசா தைரியமா தட்டி பார்க்கிறான் பயமரியாத இளம் பிள்ளையாச்சே செத்துட்டா போல இல்ல இல்ல இல்ல இல்ல விழுந்துதான் கிடைக்கிறா கதவு தரங்களா இந்த மாயில கதவு முடி வச்சது தர மறைந்து போன பொருட்கள் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னு கதவுக்கு வெளியிருக்கிற ரேவன் கிளாவோட தாப்பா அறிவுபூர்வமா கேள்வி கேக்குது எனக்கு எந்த கழுவு தெரியும் புழுங்க முடியாத கதவு பயங்கரமா மந்திரக்கோள் எடுத்து பயங்கரமா வெட்டி மேல வெடியா சுட்டு தடுற மாதிரி கதவை தாக்கு தாக்குன்னு தாக்குறான் எல்லா குழந்தைங்களும் பயந்து உறைஞ்சிருக்கு கதவு கதை உடைச்சா வந்துட்டா யாரும் இவரோடு இருக்க முடியாது எல்லாம் உள்ள ஓடுங்க நீ நல்ல குழந்தைங்களா ஓட ஆரம்பிக்கிது ஒன்றிரண்டு பேர் மட்டும் நினைக்கிறாங்க என்ன சொல்ற உன்னோட தங்கச்சி தான பர்மிஷன் வாங்கி உள்ள போனாரு நாங்க தான் அனுமதிச்சாமே இப்ப என்ன பிரச்சனை தெரியும் அவர்கிட்ட எங்களுக்கு ரகசிய சமைக்க வந்தது ஐயோ அது மட்டும் பொய்யோ நாங்க கத்தாத அமிகாஸ் பொறுமையாரு என்ன பிரச்சனை இல்ல இல்ல பாட்டர் வந்துதான் எனக்கு பாட்டரா என்ன சொல்ற ஒன்னும் புரியலையே நீ தள்ள கதவு திறக்கிற என்ன பக்கி கேட்ட நீனர்வா மந்திரக்குள் எடுக்கிறாங்க மறைந்து போன பொருட்கள் எங்கே செல்கின்றன அவை வெட்டிடம் எங்கும் செல்லும் அருமையான பதில் அப்படின்னு கதவு திறக்குது எனது கேள்வி பதில்னு ஒரே குழப்ப இங்க நேரியோடி யோசிக்கிறான் யூனா அதுக்குள்ள அவன் மேல மாய ரூம் மூலையில எழுத்துட்டு போயிட்டான் எங்க எங்க என்னாச்சு யார் பாது என்ன நடந்துச்சு யார் இவ்வளவு அடிச்சு போட்டது இல்ல என்ன நடந்தது என்ன பாட்டன்ற என்ன சொல்ற ஒன்னும் புரியலையே பாட்டர் இங்க வருவான் அவனை பிடிச்சு வைக்கணும்னு எங்க தீய சக்தியின் தலைவர் இவள் இங்க இருக்க சொன்னாரு அதுக்காக தான் நான் அவங்க கிட்ட இவ இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இவள் இங்க இருக்காச்சே இவள் யார் தள்ளி கொட்டது அவன் வேற இல்லையே இப்ப அவர் வந்தாருன்னா எல்லா உயிரும் போயிடுமே மேல்ஃபாய் வீட்டுல இப்ப நடந்த மாதிரி எங்களுக்கும் எங்க உயிர் எல்லாம் போயிடுமே எவரும் நடிச்சது இருப்பா இருப்பா இல்ல சீலின்லாம் விழுந்து கிடக்கு உள்ளன் வாண்டுதா பண்ணிருக்கோம் கிழக்கு நாய் நீதான் காரணமா நீதா தான் சதி பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தியா பைத்திகாரமா பேசாத நான் இதுக்கு ஏற்க சொல்லித்தர நீதான் பசங்களை நீங்க தான் துன்படுத்துறீங்க இல்ல இல்ல இல்ல இல்ல இது சாதாரணமான விஷயம் இல்ல அவர் வந்தா குழந்தைங்க தான் அவளை பிடிச்சு நாலு பேர் பத்து பேர் சேர்ந்து அவளை பிடிச்ச அமைக்கி அவ கூட சண்டை போட்டாங்க அதுலதான் அந்த அவளோட டார்க் மார்க் அமைகிருச்சுன்னு சொல்லி இதை சமாளிக்க வேண்டியதான் இல்லைன்னா அவ்வளவுதான் என்ன செய்வார் மிஞ்சினா குழந்தைகள் நாலு பேர் கொலை கோவத்துல அதோட நம்ம தப்பிச்சிடலாம் நீ அவன் தன் தீய சக்திகளின் தலைவன் கீழே வேலை சரி எல்லா நாய்ங்களும் சாவுக்கு பயந்த கோழைகள் எனக்கு நல்லா தெரியும் இதுக்காக நீங்க எந்த பொய்யும் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக ஏன் குழந்தைங்களை அடி வர்றதுக்கு நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன் அமிகேஷ் என்ன சொல்ற மினர்வா கிழவி இதென்னும் கட்டுப்பாட்டுல இருக்க இடமா நீ ஆணையிட்டு அது நடக்கிறக்காரெல்லாம் மறையடி போச்சிட்டு கிழட்டு நீ எப்படி சொல்லிருக்க கூடாது அப்படின்னு ஹரி கட்டுப்புல பேசிட்டான் மந்தருக்கு மாயப்பொருளை அந்த வெளியே வரா ஆ பாட்டோட குரல் கேட்ட நான் திரும்பறான் புதைய பாடு முத்த முதையா பெல்லாட்டைக்கு சொல்லி கொடுத்த நீ எப்படி சித்திரவாத பாடணும்னு நான் கற்பனை பண்ணேன் அதே மாதிரி துடி துடிக்கிறான் பாரு போட்டார் என்ன வேலை பண்ண இல்ல உங்க மூஞ்ச எப்படி அவன் துப்பலாம் என்னோட தலைமை ஆசிரியர் நோக்கி அவன் எப்படி துப்பலாம் அது ரொம்ப தைரியமான செயல் தான் ஆனா நீ என்ன வேலை பார்த்திருக்க இதோட விளைவுகள் என்ன அவன் தெரியுமா எனக்கு அதை பத்தி காலையில வாழ்டம்மாட்டு வந்துட்டு இருக்கான் ப்ரொஃபசர் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான பொருளை தேரணும் அப்படியே நெத்திய தழும்ப பிடிக்கிறான் அவன் நினைவுகளை இருந்து தவறி போட்ல வாழ்டம்மாடு அப்படியே நீந்தி போறது தெரியுது அவன் ஹேரியன் டம்பிள்டன் நீந்தி போன அதே போட்ல நீந்தி போயிட்டு இருக்கான் அங்க நடுலுக்கு பேசின்ன போய் பார்த்துட்டானா அங்க லாக்கெட் இல்லைன்னு தெரிஞ்சிடும் ப்ரொஃபசர் டைம் இல்ல நான் ஒரு முக்கியமான பொருளை தேரணும் ஹரி மூளைங்க தப்பிச்சோடி உன்னை பற்ற சமைக்க தான் அங்க போய் சேர்ந்துருக்கு சீக்கன் தப்பிச்சிரு இல்ல அது முக்கியம் இல்ல டம்புடரோட ஆணை இது ஒரு முக்கியமான பொருளை தேட சொன்னாரு நாங்க தேடியாவணும் உடனே ப்ரொஃபசர் மினர்வா எந்திக்கிறாங்க டம்புடரோட ஆணை பிரியா அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆமிக்க வரா வசப்படு அப்படின்னு ப்ரொஃபசர் மினர்வா மந்திரக்குளை எடுத்து சொன்னேன் அவன் ப்ரொஃபசர் மினர்வாவோட மனசுக்கு அடிமை தன்னோட தங்கச்சியோட மந்திரக்குலையும் தா மந்திரக்குலையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு பேசாம அமைதியை படுத்துட்டான் அவனை தூக்கி அப்படியே ப்ரொஃபசர் மின்னர்வா ரெண்டு பேரையும் தூக்கி அப்படியே சீலிங்கில் தொங்க விட்டாங்க டம்புடோட ஆணை இப்படியா போணும்னு சொன்ன வாழ்மோட்டை அப்படியே கீழே பார்க்கறான் அந்த குளத்துல இருக்க அந்த பேசின்ல இருக்க எல்லா லிக்விடும் காணாம போயிருச்சு டம்பிள் குடிச்ச அந்த விஷத்திரம் இப்ப இல்ல கோத்துல கத்திட்டு கிளம்புறான் சர்வக்கு திரும்புறான் ஆமா ப்ரொஃபசர் நான் உடனே தேடணும் எனக்கு சீக்கிரம் அதாவது வழி கொட்டுங்க சரி சரி சரி நாங்க இந்த பள்ளிய கொஞ்ச நேரம் சக்திகளை உபயோகித்து பாதுகாக்க முடியும் அப்படியே சொல்லீங்க ம் நாங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் தெரியும்ல நிச்சயமா நாங்க பாதுகாப்போம் நீ கூடி கூடிய சீக்கிரம் அந்த பொருளை தேடணும் துளைந்து போன கிரீடம் சொல்றாங்களே ரேவன் கிளா மேடமோட லாஸ்ட் டயட்டம் அது எங்க இருக்கும் தெரியுமா இப்பதான் அரிவாளி நினைச்சேன் பைத்திய கருத்தனமா எதையோ தேடுற ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முடி காணாமல் போனது எப்படி யாரி கண்டுபிடிப்ப இல்ல இல்ல அது கண்டுபிடிச்சே அது இங்கதான் இருக்குன்னு ஆள் மனசு சொல்லுது நிச்சயமா ஃபாலோ பண்ணுவேன் சரி சரி ரேவன்கிளா பத்தி நல்லா தெரிஞ்சவர் இந்த ஹவுஸோட ஹெட் மாஸ்டர் இந்த ஹவுஸோட தலைவர் ஃப்ளிட்விக் தான் அவரை போய் கேட்கலவா அப்படின்னு ப்ரொஃபஸர் மினர்வா போகிறாங்க ம் அந்த மாயப்பூரை போத்திட்டே எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொன்னேன் ஹேரியும் லூனாவும் மாயப்பூரை போத்திட்டு பின்னாடியே போகிறாங்க அந்த ரூம் விட்டு வெளியே போய் ஒரு ரெண்டு ஃப்ளோர் இறங்கி நடந்து போகிறாங்க ஹேரிக்கு திடீர்னு ஒரு உள்ளுணர்வு பக்கத்தில் யாரோ கூடவே நடந்து வர மாதிரி தெரியுது யார் எப்போ செஞ்சது எப்ப செந்தாங்க ப்ரொஃபசர் மினர்வாக்கு அப்படி ஒரு உணர்வு தெரிஞ்சிருக்கணும் யாருங்க அப்படியே சொத்தன்ன சத்த முட்டன நான் தான் மினர்வா அப்படின்னு பக்கத்து ஒரு பெரும் சிலைக்கு பின்னாடில இருந்து ஒரு உருவம் வெளியே வர்றது கிரீஸ் கலர் அதே முடி அதே ஹேரி வெறுக்கும் அதே முகம் ஹேரி எப்பயுமே வெறுப்போட பார்த்து கிண்டலை சிரிக்கிற அதே முகம் ஹேரி மாயப்பூர்வைக்குள்ள இருந்தாலும் ஹாரி எங்க இருக்கிறானோ அதே இடத்த தெளிவா அந்த முகம் பார்க்குது தொடரும்